அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொழில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவளையிலும் தேசிய மாணுவல் இந்த சிந்தனை தலைப்பு நமக்கான நேரம் குடும்பத்தின் தேவைக்காக நேரம் ஒதுக்குதல் அலுவலக பணிக்காக நேரம் ஒதுக்குதல் தொழிலை முன்னேற்ற நேரம் ஒதுக்குதல் என்று நேரத்தை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு கையாளுகிறோம் அதே நேரத்தில் நமக்கே நமக்காக என்று ஒரு நாளில் சிறிது நேரம் ஒதுக்குகிறோமா என நம்மை நாமே கேள்வி கேட்போம் இல்லை என்பதே பெரும்பான்மையினரின் பதிலாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கும்னா நமக்காக ஏன் சிறிது நேரம் ஒதுக்க கூடாது நம்மை பராமரித்துக் கொள்வதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் நாம் நிச்சயம் நமக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்தில் நமக்கு பிடித்த கைவினைப் பொருளை செய்வது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து சூடான தேநீரை ருசித்து பருகுவது என்று எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு நாளில் ஐந்து நிமிடம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது என்றால் சிறிதும் தாமதிக்காமல் அந்த நேரத்தை உங்களுக்காக செலவிடுங்கள் அந்த ஐந்து நிமிட நேரத்தில் சிறிது நேரம் வெளியில் நடக்கலாம் அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக சுவாசிக்கலாம் பொதுவாக நீங்கள் தினமும் எழுந்திருக்கும் நேரத்திற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்பாக எழுந்தீர்கள் என்றால் அந்த பதினைந்து நிமிட நேரத்தில் ஒரு பத்திரிகை படித்தல் நடைப்பயிற்சி செய்தல் தியானத்தில் ஈடுபடுதல் அல்லது உங்களை ஆற்றுப்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் உங்களால் ஈடுபட முடியும் உங்களை ஆரோக்கியமான வைத்திருக்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவது மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதனால் நாம் செய்யும் எந்த கடமையிலும் நம்மால் மேலும் சிறப்பாக செயலாற்ற முடியும் சிந்திப்போம் நமக்கான நேரத்தை உருவாக்குவோம் நன்றி